ஒருவனிடத்திலே கோபம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அவன் அந்த கோபத்திற்கான விளைவை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி அந்த கோபத்திற்கான விளைவை அவன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நல்ல மட்டைப்பந்தாட்ட வீரர் திறமையான வீரரும் கூட மைதானத்திலே தன்னுடைய நாட்டிற்காக ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர் நின்று நிதானமாக ஆடினால் நிச்சயமாக அவருடைய அணி வெற்றி பெறும் ஆனால் இத்தகைய நிலையை மாற்ற வேண்டும் என்று எதிரணி ஆரம்பத்திலிருந்தே துடிக்கிறது அந்த துடிப்பின் காரணமாக அந்த மட்டை வீரனை பேச்சால் தூண்டுகிறது எதிராளிகள் பேச பேச இங்கே நின்று அடித்துக் கோபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறார் ஆகையால் ஒரு கட்டத்திலே எப்படி பந்து வீசினாலும் நாம் நம்முடைய ஆட்டத்தை தாண்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கோபத்தோடு விளையாடுகிறார் அடுத்த பந்திலேயே அவர் ஆட்டம் இழந்து வெளியேறிவிடுகிறார் என்ன காரணம் அவர் ஒருவேளை நிதானமாக நின்று ஆடி இருந்தால் அவருடைய அணியை வெற்றி பெற செய்யலாம் வெற்றி பெற செய்ய முடியாமல் ஆட்டம் இழந்து செல்வதற்கான காரணம் அவனுடைய கோபம்தான் ஒருவனுக்கு வரக்கூடிய கோபம் எப்பொழுதுமே பின்விளைவை அவனுக்கே தான் ஏற்படுத்தி செல்லும் ஏனென்றால் நாம் கோபத்திலே நம்முடைய நிதானத்தை இழக்கிறோம் நம்முடைய சிந்தனையை இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அதை கோபத்திலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட சில நேரங்களில் இழுந்து விடுகிறோம் அத்தகைய இழப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய வழி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு மட்டும்தான் ஆகையால் அந்த கோபத்தினை எப்படியாவது கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு முறையும் கோவப்படும் பொழுது அதற்கான பின்விளைவு அரே அதே மாதிரியாக இருக்கும் நாம் கோவப்பட்டு ஒருவருக்கு எத்தகைய தீங்கு ஏற்படுத்துகிறோமோ அல்லது எத்தகைய வேறு நடந்து கொள்கிறோமோ அதே அளவிற்கு தான் நமக்கும் இன்னொருவர் நடந்து கொள்ள கூடும் கோபத்தினை கட்டுப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொல்லும் பொழுது கோபம் உற்றவர் எவ்வாறு அழகிறார் என்றால் பூமியின் மேலே கையை ஓங்கி அரைந்தால் நம்முடைய கை எப்படி வலிக்கிறது வலியால் துடிக்கும் அல்லவா அதை போலத்தான் அந்த கோபத்தின் விளைவால் ஏற்படக்கூடிய அழிவு அப்படிங்கிறது அவ்வளவு கொடூரமாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஆகையால் அத்தகைய கொடூரமும் அத்தகைய வழியும் நமக்கு தேவையா நிச்சயமாக ஒருபொழுதும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படியானால் நாம் கோபப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்ள படையை கொண்டால் நிச்சயமாக நிதானமாக அமைதியாக வாழ முடியும் அறுத்து அதிகாரம் முப்பத்தி ஒன்று வெகுளாமை குரலின் முன்னூத்தி சினத்தை பொருளாக கொண்டவன் கேடு நிலைத்தறிந்தான் கைப்பிழையாதற்று மீண்டும் குரல் சினத்தை பொருளாக கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைப்பிளையாதற்று இந்த நாள் இனிய மீண்டும் சந்திப்போம் நன்றி